அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகு இன்மையுள் இன்மை விருந்தொரால் வன்மையுள் வன்மை மடவார்பொரை பொறுத்துக்கிற குணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அது மனநலத்துக்கு நன்மை செய்யக்கூடியது இந்த குரல் எடுத்துக்காட்டு ஓமை அணியில் அமைந்திருக்கிறது இன்மையுள் இன்மை விருந்தொறால் விருந்தொறால் இன்மையுள் இன்மை அதாவது வந்திருக்கிற விருந்தாளிக்கு விருந்து கொடுக்க முடியலைன்னு சொன்னால் அதுக்கு மேலே ஒரு தரித்திரத்தை சொல்ல முடியாது வறுமையை பற்றி சொல்ல முடியாது வறுமைக்கெல்லாம் வறுமை என்னன்னா பிறருக்கு விருந்தளிக்க முடியாத தன்மைங்கிறார் நாம் சாப்பிடாமல் இருக்கிறத பற்றி சொல்லலை கொடுமையான வறுமை விருந்தளிக்க முடியாமல் போகிறது நம்முடைய பண்பாட்டிலேயே பிறருக்கு உபகாரம் செய்கிறதுக்காகத்தான் இறைவன் இந்த மனித உடம்பை நமக்கு கொடுத்துருக்காருங்கிறது நம்முடைய ஆழ்ந்த அறிவுபூர்வமான நம்பிக்கை நாமளே இந்த உடம்பை அனுபவிக்கணும் பிறருக்கு நன்மை செய்கிறதை பற்றி இந்த காலத்தில் நினைக்கிறதில்லை அதுக்கு காரணம் நம்முடைய இந்த படிப்பு அப்படி இருக்கிறது நம்முடைய கல்வி திட்டத்தில் இந்த உடம்பே உலகத்துக்கு நன்மை செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உலகத்துக்கு நன்மை செய்வது நமக்கும் நன்மை செய்து கொண்டது ஆகும் அதுதான் நம்முடைய பாரத நாட்டு சிந்தனை ஆக விருந்து கொடுக்க முடியலன்னா அது வறுமையிலையும் வறுமையாக கருதப்படும் அதே மாதிரி நமக்கு சமமாக இருக்கிறவங்கள்ட்டையும் மேலாக இருக்கிறவங்கள்ட்டையும் பொறுமையாக இருக்கிறது பொறுமை இல்லை அறிவில்லாமல் இருக்கிறவங்க பண்ணுற தப்பை பொறுத்துக்கிறோமே அதுதான் வன்மையுள் வன்மை அதாவது வல்லமைக்கெல்லாம் வல்லமைங்கிற அதுதான் பெரிய வல்லமை புலனடக்கத்தை விட உயர்ந்ததுன்னு அர்த்தம் ஒருத்தன் ஐம்பலன்களை மெய்வாய் கண் மூக்கு செவி இவைகளெல்லாம் சுவை ஒளி ஊரு ஓசை நாற்றம்ங்கிற விஷயங்களில் போகாம அறிவின் துணை கொண்டு மன துணை கொண்டு நல்லோர்களின் சத்சங்கங்களின் துணை கொண்டு ஆண்டவனினுடைய பிரார்த்தனையோடு கடைபிடிக்க வேண்டியதாக இருப்பது புலனடக்கம் ஆனால் நமக்கு கீழாக இருக்கின்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் நாம் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு மன வலிமை இருக்கிறதே அந்த வலிமைதான் சிறந்த வலிமைங்கிறார் மடவார்பொறை மடவார்னு சொன்னால் நம்மளை விட சாதாரணமாக இருக்கிறவங்க அறிவில் குறைவு இருக்கிறவர்கள் அவர்கள் நமக்கு கொடுக்கக்கூடிய தீங்க பொறுத்துங்கிறது தான் போறேன் சில சமயம் நமக்கு ஈக்குவலாக இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்கள்ட்ட நமக்கு சமமாக இருக்கிறவங்க மேலே இருக்கிறவங்கள்ட்ட பொறுமையாக இருக்கிறது பொறமையன்னு சொல்ல முடியாது அது நமக்கு முடியாத இயலாத நிலையைத்தான் காட்டும் ஆனால் நம்ம யார்கிட்ட நம்மளால் கோபப்பட முடியுமோ அவங்கள்ட்ட கோவப்படாமல் இருக்கிறது தான் சிறப்புங்கிற வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளிய மரியாதை பண்ணி பூஜை பண்ணுறவன் பொருள் இல்லாதவனாக இருந்தாலும் அவன் பொருள் இருக்கிறவனாகவே கருதப்படுவான் அதே மாதிரி மற்றவங்க செஞ்ச தப்புக்களை எல்லாம் பொறுத்துக்கிறவன் புலநடக்கம் இல்லாதவனாக இருந்தாலும் புலநடக்கம் உடையவனாகவே கருதப்படுவான் அப்படிங்கிறது தான் கருத்து கலித்தொகை சொல்லுகிறது அறிவெனப்படுவது பேதையார் சொல் நோன்றல் அறிவில்லாதவங்க பேசுகிற பேச்சை பொறுத்துக்கிறதுக்கு பேர் தான் அறிவுங்கிறார் கலித்தொகையார் எள்ளி பிறருரைக்கும் சொல் தன் நெஞ்சில் கொள்ளி வைத்தார் போல் கொடிதனினும் மெல்ல அறிவென்னும் நீரால் அவித்தொழுகல் ஆற்றின் பிரிதொன்று வேண்டா தவம் தபஸ்னா என்னதுன்னா திருவள்ளுவர் சொல்லுவார் இன்னொரு இடத்துல ஒற்ற நோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமேன்னு இங்கே என்ன சொல்லுகிறார் இந்த அருணரி சாரத்தில் நம்மளை இகழ்ந்து சொல்ற கொடுமையான சொல் நம்ம நெஞ்சில் கொல்லி வச்ச மாதிரி கஷ்டமாக இருந்தாலும் அதை நாம் பொறுமையாக அறிவு அப்படிங்கிற நீரால அழிக்க முடியுமானால் வேறு தவமே செய்ய பொறுமைக்கு நிகரான தவம் இல்லை என்று இங்கே உபதேசித்திருக்கிறார் விதுரநீதியிலையும் சொல்லப்படுகிறது புல் முளைக்காத தரையில் விழுந்த நெருப்பு தானே அணைஞ்சு போகிற மாதிரி பொறுமை என்னங்கிற ஆயுதத்தை வைத்து நிற்கிறவனுக்கு எதிராக எந்த கொடியவனும் எதுவும் செய்ய முடியாது க்ஷமாச்திரம் கரேயஸ் துர்ஜன கிம் கரிஷியதி அத்ரிணே பதித்தோவன்னி ஸ்வயமேவோபசாம்யதி இதுதான் அந்த ஸ்லோகம் ஆக பொறுமை இருந்தா வேற ஒரு கவசமும் தேவையில்லை ஆகவே வறுமையிலும் வறுமை அப்படிங்கிறது இன்மையுள் இன்மை விருந்தொராள் வறுமையிலும் வறுமை என்பது விருந்தனரை உபசரிக்க இயலாமை வன்மையுள் வன்மை வலிமையிலும் வலிமை என்பது மடவார்பொரை அறியாமையால் தீமை செய்தவரை பொருத்தல் இதுவே இந்த குரலினுடைய பொருள் இன்மையுள் இன்மை விருந்தொறால் வன்மையுள் வன்மை மடவார்பொரை அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகாசுவாமிகளின் அருட்குரலில்